வணக்கம் பிப்ரவரி 23 மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் குவியலுக்காக கந்தர்மக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அதாவது மொபைல் செயலியை துர்கனிஸ்தான் நாடு தனது நாட்டு குடிமக்களுக்காக பிரத்யேகமாக வெளியிட்டுள்ளது இரண்டு தமிழகத்தின் லோக் ஆயுதா தேடுதல் குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வெங்கட்ராமன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று முன்னேற விரும்பும் மாவட்டங்கள் தரவரிசையில் தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்துள்ள தமிழகத்தைச் சேர்ந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் நான்கு இருபத்தி ஆறாவது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு நடைபெற்ற இடம் புவனேஸ்வர் ஐந்து முத்தலாக் தடை மசோதா மக்களவையில் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நிறைவேறியது இனியன்றைய கேள்விகள் ஒன்று கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான இயல் விருதுக்கு தேர்வாகியுள்ளவர் யார் இரண்டு எந்த ஆண்டு ராமேஸ்வரத்திற்கு செல்லும் பாம்பன் பாலம் கட்டப்பட்டது மூன்று தமிழக அரசின் மூலம் இந்தியாவின் முதல் தேசிய இசை அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது நான்கு ஆஸ் மிலிடரி சேட்டலைட் என்ற பெயரில் செயற்கை கோளை அனுப்பியுள்ள விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி